तापत्रय विनाशाय इति சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமிரா திரித்தமாசுஷா குர்வீர் நரநாயணிஹை அவர்களுடைய தபை கெடுக்கிறதுக்காக இந்திரன் தேவ மாதர்களை எல்லாம் அனுப்பிச்சான் ஆனால் பகவானுக்கு முன்னாடி அவர்களுடைய செயல்பாடுகளெல்லாம் ஒன்றும் வேலை செய்யவில்லை இப்படி அவர்களெல்லாம் பகவான் ஏதாவது நமக்கு ஷாபம் கொடுத்து கஷ்டப்படுத்திடுவாரோங்கிற பயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் நம்ம படித்தோம் இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் இவ்வாறு அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி போதே தனக்கு எத்தனை பேர் அழகான ஸ்திரீகள்லாம் சேவை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு காமி காண்பித்தார்ங்கிறது அந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் இது பிரகணதாம் தேஷாம் இப்படி ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு ஸ்வர்ச்சிதாக சுச்ரூஷாம் குர்வத்தீ குர்வத்தீ நல்ல அலங்காரம் பண்ணி கொண்டு ஸ்வர்ச்சித்தாக சுஷ்ரூஷாம் குர்வத்தீ அவர்களுக்கு பணிவிட செய்கிறார்கள் அந்த நரநாராயண ரிஷிகளுக்கு அத்தியுத தரிசனாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஸ்திரீயா பெண்களை தரிசையாம் ஆசை காண்பித்தார் உங்களை காட்டிலும் அழகாக நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள் சேவை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வேணால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்கோ அப்படின்னு சொன்னதாக சொல்லுவார்கள் அந்த காலத்தில் நாங்கள்லாம் கேட்டபோது விபுகுன்னு சொன்னால் எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய சக்தி படைத்த அந்த நரநாராயண ரிஷியாகிய பகவான் அப்படிங்கிற அர்த்தம் அவதாரம் பண்ணியிருக்கிற பகவான்னு அர்த்தம் இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் இதை வர்ணிக்கிறார் அதை அடுத்த ஸ்லோகத்தில் நாம் பிறகு படிக்கலாம் இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் இதிப்பிரகிருணதாம் தேஷாம் ூஷா்சீர் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத்